ீிாமூர் சுந்திரம்ைப்பயணம் சூத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா விவூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமாஸ்ஸி மேவ மாத பித்தமேவே சாா் யமேவிரவிணம் மேவெக ஓ நமோ விதிய சம்பிரதாய வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபியோபரோவாஹமஸ் சபவ சுனக்கு சீரியவை தேஜஸ்வினீ தமஸ்து மாவித் ஓம் கட்டோபிஷத் ரெண்டாவது அயம் மூன்றாவது வல்லி முதல் மந்த ஊர்வமூலோ வாக்கோஸ் சனா துக்கிரம் திர தமியத்தை தமிழ்லோக்கு தேதி கஷன் भगवते वैवस्वताय ஏதா ஓம் நமோஸ்வாயிரவிச்சாரியேத்தேமவிச்சாரியராஹயமர்மராஜ நச்சிகேதஸனுடைய ஆத்மவித்யா பிரார்த்தனா ஆத்மவித்யக்கான பிரார்த்தனை பண்ணினதுனால ஆத்மாவோடய ஸ்வரூபத்தை ஸ்வரூபமும் பிரம்மஸ்வரூபமும் உண்மையில் ஒன்று ஆக இந்த தனிப்பட்ட ஆத்மாவாக தெரிகிறது வாஸ்தவம் இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணுறார் அதாவது பிரம்மாத்ம ஏகத்துவ லக்ஷணம் திரும்ப திரும்ப சொல்லப்படுறார் ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று அதை தெரிந்து கொள்வதற்கான சாதனங்கள் அதனுடைய பிரயோஜனம் ஆக ஆத்மஸ்வரூப உபதேசம் ஆத்மஸ்வரூப ஞானோபதேசம் ஆத்மஸ்வரூப ஞான சாதனங்கள் ஆத்மஸ்வரூப ஞான பலம் இதை திரும்ப திரும்ப வருகிறது ஞானம் சாதனம் பலம் ஆத்மாவை பற்றிய அறிவு ஆத்மாவை பரி அறிந்து கொள்வதற்கான சாதனம் அதனால் கிடைக்கிற பிரயோஜனம் இந்த மந்திரத்தில் ஒரு அரசமரத்தோடு இந்த வாழ்க்கையை ஒப்பிடுகிறார் இந்த படைப்பை ஒப்பிட்டு சொல்லுகிறார் எப்படி அரச மரம் பெரிதாக இருக்கிறதோ அது மாதிரி தான் இந்த வாழ்க்கையும் அரச மரத்துக்கும் இதுக்கும் நிறைய சங்கராச்சாரியார் அரை ஒரு மரத்தை மரத்த உதாரணமாக வச்சு பெருசாக சொல்றார் இதே மாதிரி விவேக சூடாமணியில் ஒரு ஸ்லோகம் இருக்கு ஆனால் சில மாற்றங்களோடு இருக்கு பீஜம் சம்ஸ்ருதி பூமி ஜஸ் து தமஹா ராக பல்லவ மம்பு கர்ம து வபு ஸ்கந்தோசவ சாஹிக்காக அகிராணீந்திரியசம்ஹதிச்ச விஷய புஷ்பாணி துக்கம் ஃபலம் நானா கர்மசமுவம் பகுவிதம் போக்தாத்ர ஜீவஹின்னு ஒரு ஸ்லோகம் அப்படியே இந்தசார்க்க வர்ணனை இந்தசார்கிற மரத்துக்கு விதையாக இருப்பது அஜானம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இது விவேகச்சூடாமணியில் பீஜம் சம்சுதி பூமிஜஸ்யூ தமாக மரத்துக்கு ஒரு பேர் பூமி ஜஹா பாதபஹாங்கிற மாதிரி மரத்துக்கு நிறைய பேர் இருக்கு சம்ஸ்கிருத்தில் அதில் ஒரு பேர் பூமி ஜஹா பூமியிலிருந்து உற்பத்தி ஆரத்துனால பூமி ஜஹா அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் விரக்ஷத்துக்கு ஆக சம்ஸ்ருதி பூமி ஜஹான்னா சம்சாரம்ங்கிற விரக்ஷத்துக்கு அஜ்ஞானந்தான் வெத அப்படிங்கிறார் அப்புறம் இந்த மொழை என்னதுன்னா உடம்பு நான் என்கிற எண்ணம் தான் இதுக்கு மொழை அப்படின்னா தேகாத்மதீஹி அங்குரஹா உடம்பு தான் என்கின்ற எண்ணம் இதற்கு முளை பீஜம் சம்ஸ்ருதி பூமி ஜஸ்ய து தமஹா தேகாத்மதீரங்குர இதுக்கு தளிர் என்னதுன்னா ராக பற்றுதான் இதற்கு கொழுந்து எலைகள் தண்ணீர் என்னதுன்னா நாம் செய்கிற கர்மாக்கள் அதுதான் தண்ணீர் அம்பு இந்த பூமியை மரத்தை வளர்க்குறதுக்கு நாம் கர்மா பண்ணிகிட்டே இருக்கோமே அது வந்து அம்பு கர்ம தூ வப்பு இந்த உடம்பு ஸ்கந்தகான்னு சொன்னால் நடு தடித்த மரம் இதில் இருக்கிற மூச்சுக்காற்று தான் கிளைகளாம் பிராணா அசவஹாக்காக ஸ்கந்தோசவ் அசவஹன்னா பிராணாக ஷாக்கிகாக கிளைகள் இந்த உடம்பில் இருக்கிற மூச்சுக்காற்று தான் பிராணாபான வியானோதான சமானந்தான் கிளைகள் நடுமுறை என்னது உடம்பு தான் வபு ஷாக்காகங்கிறது அசவ் அதனுடைய நுனி எல்லா மரத்தினுடைய நுனி என்னதுன்னா இந்திரியாணி இந்திரியங்கள் அக்ராணி இந்திரியாணி சம்ஹதி அக்ராணி இந்திரிய சம்ஹதிஷ்ட விஷயாக புஷ்பாணி அதில் பூக்குற பூக்களெல்லாம் விஷயங்கள் அங்கே வந்து சுகதுக்கம் போடலை சங்கராச்சரர் இந்த உலகத்தில் துக்கந்தான் பலம்னு போட்டுட்டு கடைசியில் எண்டு எதில் முடிகிறதுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமே சம்பாதித்த சொத்து உறவு அத்தனையும் விட்டுட்டு கிளம்பணுமே கிளம்புற போது சந்தோஷமாக துக்கமாக இந்த உடம்புலேருந்து உயிர் கிளம்புற போது நமக்கு சந்தோஷமாக இருக்குமா துக்கமாக இருக்குமா அது நம்ம அடைஞ்ச பக்குவத்தை பொறுத்தது நம்ம எவ்வளோ தூரம் பக்குவமாக இருக்கோமோ அதை பொறுத்தது ஆகையினால் துக்கம் பலம் இதனுடைய பழம் என்னதுன்னா துக்கந்தான் அதுதான் கிருஷ்ணர் சொன்னார் எதெல்லாம் சுகமாக தெரியறதோ அது துக்கத்தில் முடிகிறதுனால அது ஆரம்பத்திலே துக்கம்னு தெரியாமல் இருக்குங்கிறார் கீதையில் ஏஹி சம்ஸ்பர்ஷா போகாக துக்க யோனைய ஏவத்தை அங்கே நம்ம அறியாமை மாயையில் மாட்டிக்கிறோம் அ துக்கம் பலம் அக்ராணீந்திரிய சம்ஹதிஷ்ட விஷயாக புஷ்பாணி துக்கம் பலம் அப்புறம் என்னது எப்படிப்பட்ட துக்கம்னா பலம் வந்து எப்படிப்பட்டதுன்னா நானா கர்ம சமுதவம் பகுவிதம் துக்கம் பலம் பலவிதமான துக்கம் ஒன்று தான் அந்த துக்கத்துக்கு பல காரணங்களை சொல்லிகிட்டே இருப்போம் எனக்கு துக்கத்துக்கு யாரெல்லாம் காரணம் எதெல்லாம் காரணம் எந்த மாதிரி இடமெல்லாம் எனக்கு துக்கம் கொடுக்கும் எந்த மாதிரி மனிதர்கள்லாம் எனக்கு துக்கம் கொடுப்பார்கள் அப்படி நம்ம கர்மாதான் அதான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா எந்த மாதிரி சாப்பாடு எனக்கு துக்கம் கொடுக்கும் எந்த மாதிரி சங்கீதம் எனக்கு துக்கம் கொடுக்கும் அவங்கவுங்களுக்கு ஆள் ஆளுக்கு மாறுது நானா கர்ம சமுதவம் பகுவிதம் துக்கம் பலம் அப்புறம் என்னது நான் இங்கே யார் இது भोक्तात्र ஜீவஹகா ககஹான்னா பறவைக்கு பேர் ஹகா கே கச்சதி இகஹா ஆகா ஆகாசத்தில் எது பறந் நட போகிறதோ அதுக்கு பேர் பறவைன்னு பேர் ஆக இது யாருன்னா ஜீவன்தான் பறவை இப்படின்னு முடிச்சுடுத்து இந்த ஸ்லோகம் இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது மரத்தோடு ஒப்பிட்டு ஒன்று மாதிரி இருக்கும் அது ஒன்று ஒன்று ஒரு அஹ்பீஜம் சம்சதிஜஸ் தேரங்கங்க வட்டர் கர்ம வபு ஸ்கவ் ஷா அகிரணீந்திரிச்ச விஷய புஷ்பணி தும் ஃபலம் நான்கம் ப போக்தாத்ர ஜீவா அது இன்னைக்கு ஒரு சரியாக போட்டுக்கணும் அதாவது அக்ஞானம் வெதை அப்புறம் வந்து தேகாத்ம புத்தி மொளை பற்று தான் அப்புறம் கொழுந்து தளிர்கள் நம்ம தான் தண்ணீர் நம்ம உடம்பு தான் நடுப்பகுதி அஞ்சு ஆச்சு நம்முடைய மூச்சுக்காற்று தான் கிளைகள் அப்புறம் வந்து இந்திரியங்கள் தான் விஷயங்கள் இந்திரிய சமகத்திகி இந்திரிய கூட்டங்கள் தான் கிளையின் நுனிகள் புஷ்பங்கள் விஷயங்கள் தான் புஷ்பங்கள் பழங்கிறது துக்கம் அப்புறம் அடுத்தது என்னென்னா அது அனுபவிக்கிறவன் போக்தாத்திர ஜீவக ஜீவன் தான் பக்ஷி சங்கராச்சர் ஒரு இடத்துல இதெல்லாம் ஒரு மாதிரி ருக்வேதத்தில் பார்த்தா ஒரு பெரிய கமெண்ட்ரி போகிறது சூரிய நமஸ்கார மந்திரத்தில் பார்த்தா ஒரு டைப் ஆஃப் கமெண்ட்ரி இருக்குது எல்லாம் இதை பற்றி தான் பலவிதமான வர்ணனை வாழ்க்கை பல கோணத்தில் வர்ணிக்கிறாங்க அவ்வளோதான் இதே மந்திரம் பல இடங்களில் வேதங்களில் வருகிறது சங்கராச்சாரர் கீதையில் சொல்கிற போது காலத்தகா ச சூக்மத்துவத்து காரணத்துவாத்து நித்யத்துவாத்து மகத்வாச்சுவூலம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் கீதையில் ஒரு விதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சங்கராச்சாரியார் ஊர்துவ மூலம் அதம் ஒரு விதமான இதே அது ஒரு டை இது இங்கே ரொம்ப விஸ்தாரமாக ரொம்ப என்ன சொல்கிறது கவிதை நடையில் எழுதுகிறார் வச்சன கவிதை வச்சன கவிதை நடையில் இதை ரொம்ப விஸ்தாரமாக எழுதியிருக்கார் ஆதிசங்கர் நேற்றுக்கு அதை படிச்சுருக்கோம் அது இன்னும் நிறைய வேலை பண்ணணும் அதில் ஒரு பெரிய மரத்தோடு இந்த படைப்பானது ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது அதுதான் விஷயம் ஒரு பெரிய மரத்தோடு இந்த படைப்பானது ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது மரம் பிரம்மாண்டமாக இருக்குது பெருஷாக இருக்குது அரச பெரிய மரம் பார்த்துருந்தால் தான் தெரியும் அது எவ்வளோ பெருசாக அரச மரமோ ஆலமரமோ வச்சுக்கோங்களேன் இங்கே அரச இல்லை பெரிய மரம் ஆனால் சாதாரணமாக மரத்துலையே எழுத் உயர்ந்த மரத்தை சொல்லுவோமேன்னு சொல்லி இதை ராஜவிரத்தை சொல்லுவோமேன்னு சொல்லி அதை சொல்கிறாரு அதில் அரச மரத்தை சொல்கிறது தாற்பயம் இல்லை சம்சாரத்தை வர்ணிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் அரசமரம் பொரிஷாக இருக்குது அது மகத்தாக இந்த சம்சாரமும் மகத்தாக சொல்லவே முடியல எங்கே போய் முடினு எக்ஸ்பேண்ட் ஆறுதுங்கிறான் இது எத்தனை கேலக்ஸி எத்தனை மில்கி வே இந்த பிரபஞ்சம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது மரம் எவ்வளோ பெரிஷாக இருக்கோ அது மாதிரி அது உதாரணத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு கம்பேரிசன் அப்புறம் விதையிலிருந்து மரம் வந்துதா மரத்திலிருந்து விதை வந்துதா சொல்லவே முடியாது ஆகையினால இதுக்கு ஆரம்பம் முடிவே கிடையாது இந்த மரத்துக்கு ஆரம்பத்தை முடிவும் சொல்ல முடியாது முட்டையிலேருந்து கோழி வந்துதா கோழியிலேருந்து முட்டை வந்துதாங்கிற மாதிரி விதையிலிருந்து மரம் வந்துதா மரத்திலேருந்து விதை வந்துதான்னு சொல்ல முடியாது இதுக்கு தொடக்கம் முடிவு இல்லை அதே போல் இந்த படைப்புக்கும் தொடக்கமும் முடிவும் இல்லை சரி இந்த படைப்பு எதனால் வந்ததுன்னா இந்த படைப்புதனால் வந்தது இதை ஏதாவது சொல்ல முடியுமா இது வந்து விதையிலேருந்து மரம் வந்தது சரி மரத்துலேருந்து விதை வருது சரி அது மாதிரி இந்த படைப்புக்கு காரணம் என்ன சாஸ்திரங்கள் சொல்கிறது படைப்புக்கு காரணம் இந்த சிருஷ்டி எதுக்காகனா நான் பண்ணின புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறவியை நான் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த படைப்பு இருக்குது இந்த பிறவி எதனால் வந்ததுன்னா நான் போன பிறவியில் பண்ணின பல பிறவிகளில் பண்ணின புண்ணிய பாப்பத்தினால கர்ம பந்தத்தினால் ஜென்ம பந்தம்னார் தாய்மானவர் அப்போ ஜென்மா வந்தால் சும்மாவாக இருக்கும் திரும்பவும் கர்மா பண்ணுறோம் மறுபடியும் கர்மா கர்மா ஜென்ம ஜென்மா கர்மா கர்மா ஜென்ம இந்த ஜென்ம கர்ம மறுபடியும் மறுபடியும் பிறப்பு செயல் அதுக்கு விளைவு இப்படியே போயிட்டு இருக்குது அப்போ இந்த பிறவியில் நான் கர்மா செய்கிறேன் அது அடுத்த பிறவிக்கு காரணமாக இருது அனுபவிக்கிறதுக்கு வேணுமே இந்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணுமே நான் இன்பத் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை வேணுமே இன்பத் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான சூழ்நிலை தான் இந்த படைப்பு அப்போ அதுக்கு காரணம் என்ன நான் பண்ணினா புண்ணிய பாபம் அப்போ இந்த புண்ணிய பாபம் எதனால பண்ண எது எப்போ பண்ணினேன்னா முன்னால் பண்ணேன் அதனால தான் வந்து சொல்றது என்னது விதியா வினையா விதியா வினையா நான் அப்படி சொல்கிறேன் வினையினால் விதி ஃபேட் அண்ட் ஃப்ரீவில் அதுதான் முயற்சியாக இதுவான்னு கேட்டால் ஃப்ரீவில்னால ஃபேட்டு கிரியேட் ஆறுது ஃபேட்டுனால ஃப்ரீவில் உடைய பர்த் வருது பழைய புடியும் ஃபேட்டும் ஃப்ரீவில் என்ன சொல்வது அதனால இது இதனால இது ஃபேட் இஸ் கிரியேட்டட் பை அஸ் இல்லையா நம்ம வந்து ஃபேட்டை வந்து நம்ம தான் கிரியே உருவாக்குறோம் டெஸ்டினி ஃபேட்டு அப்படின்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் நம்ம தானே உருவாக்குறோம் நாம் செய்த முன்வினை பயன் இது வந்து நிற்கிறது என்னத நான் செய்த முன்வினை பயனோ இங்கே வந்து மூண்டது பாடினார் இல்லையா பட்டினத்தார் அந்த கழுமரத்தை பார்த்து அது மாதிரி ஜென்மான்னா தான் காரணம் சொல்கிறோம் நம்ம சாஸ்திரங்கள் எப்படி சொல்கிறது அது உண்மையும் கூட நம்ம பார்க்குறோம் வேணது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே விளையும் மாதிரி தன்மினை தன்னை சுடும் கெடுவான் கேடு நினைப்பான் நல்லதுக்குன்னு சொல்லணும் இதை இது நெகட்டிவாகவே சொல்லியிருக்கு அதனால் பிறர்க்கு நல்லது முற்பகல் செய்யின் தமக்கு நல்லது பிற்பகல் தாமே வரும்னு அதையும் போட்டுக்கணும் பிறர்க்கு இனியவை முன் செய்தக்கால் தனக்கு இனியவை பிற்பகல் தாமே வரும் ஆக நல்லது பண்ணினால் பிரயோஜம் நல்லது கிடைக்கும் தப்பு பண்ணின்னா தண்டனை கிடைக்கும் இது பிரபஞ்ச நியத்தி இதை யாரும் தப்ப முடியாது அது ஏன் இருக்குது இருக்குங்கிற கேள்வியெல்லாம் வேறு விஷயம் இதுதான் காரணம் அப்போ கர்மா முன்னால் வந்துதான் ஜென்மா முன்னால் வந்துதான் கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியுமோ எது முதல் சொல்ல முடியாது ஆக மரத்துக்கு வெதை காரணம் மரம் எதுக்கு காரணம் விதைக்கு காரணம் அது மாதிரி இந்த படைப்புக்கு காரணம் நம்முடைய கர்மா படைப்புனா அந்த படைப்பில் உடம்பும் சேர்ந்தது தானே நம்முடைய கர்மா கர்மாவுக்கு காரணம் என்னென்னா பழைய படைப்புண்ணா அந்த படைப்புக்கு காரணம் என்னென்னா அதுக்கு முன்னால் கர்மான்னா எங்கே முடிக்கிறதுனா இது எப்போ தொடங்கியது தெரியாது எப்பொழுது முடியும் தெரியாது அதுக்கு பேர் அநாதிகி அனாதித்துவம் அனந்தத்துவம் ஆதியற்றது அந்தமற்றது மரம் ஆதியும் அந்தமும் அற்றது மரம் இந்த படைப்பும் இந்த உலக வாழ்க்கையும் ஆதி அந்தம் அற்றது இதுவும் மகத்தாக இருக்கிறது நம்முடைய இந்திரியங்களுக்கும் அறிவுக்கும் புலப்படாத வண்ணம் இந்த பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட ரகசியம் இருக்குது ஒரு காலத்தில் இந்த செல்ஃபோனே கிடையாது நம்ம பிறந்தபோது செல்ஃபோன் கிடையாது இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு இந்த செல்ஃபோன் வந்து எப்படி உலகத்தையே மாற்றிருக்கு பாருங்கள் இந்த ஐடி வந்தவுடனே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கு பிறகு உலகமே தலகீடாகிடுச்சு சம்பந்தம் ஜாஸ்தியாகிடுச்சு அதுவே துக்கத்துக்கு காரணமாகவும் ஆகிடுச்சு கடைசியில் துக்கம்தானே பலம் சொல்லியிருக்கோம் இப்போ செல்ஃபோன் வந்து சுகமாக துக்கமானு கேட்டால் என்னென்னா சுகம் மாதிரி தெரிகிற துக்கம்தான் கடைசியில் எல்லாம் முடிக்க முடியாது ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் போர்னு தூக்கி எரிஞ்சிரும் எத்தனை காலுக்கு தான் ஆன்சர் பண்ணுறது ஜென்ம ச ஜென்ம வந்து ஃபோன்லாம் எல்லா ஃபோனையும் அட்டென்ட் பண்ணால் ஜென்ம சாப்பிட்யமா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது அனாதி அனந்தம் விரக்ஷம் இந்த சிருஷ்டியும் அனா சிருஷ்டிக்குள்ளே இருக்கிற ஒரு அம்சந்தான் அதை வச்சுட்டு சிருஷ்டியவே நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் சிருஷ்டிக்குள்ளே இருக்கிற ஒரு வஸ்துவை வச்சுட்டு திருஷ்டாந்தத்தை வச்சிக்கிண்டு அந்த சிருஷ்டியை பார்க்குறோம் எப்படி கனவுலகத்தை இப்போ நன உலகத்தை நன உலகத்தில் தானே நெகேட் பண்ண போகிறோம் அது மாதிரி இப்போ இந்த பிரபஞ்ச வாழ்க்கையை நீக்கிறதுக்கு இதுதான் திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கு எதுக்கு சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் சிருஷ்டியில் ஒரு அம்சந்தான் ஒரு சின்ன அம்சந்தான் விரக்ஷம் ஆனால் அந்த விரக்ஷத்தையே நம்ம எக்ஸாம்பிளாக வச்சு சிருஷ்டியை பார்க்குறோம் அது ஒன்று ஆக இதுக்கு சங்கராச்சாரியார் சொன்னதெல்லாம் வகுத்து தொகுத்து சொல்கிறோம் இதுவும் மகத்தானது படைப்பும் மகத்தானது இந்த மரமும் மகத்தானது படைப்பும் மகத்தானது மகத்தானதுன்னா என்ன அர்த்தம் பெரியதுன்னு அர்த்தம் ரொம்ப பெருசாக இருக்கப்பா வைக்கிறவோ இனிமேல் சின்னதாக இருந்தது நான் லேசாக பிடுங்குற மாதிரி இருந்தது இப்போ நினச்சா பிடுங்க முடியுமா இந்த மரத்தை அதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடுது பண்ண வேண்டியிருக்கு சும்மா ஒன்றும் இல்லையே அடுத்தது இது காரணமாக காரியமானு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இந்த சிருஷ்டி காரண காரியம் சொல்ல முடியல இது வந்து அனிர்வச்சனீயம் விரக்ஷத்தை வந்து விளக்கி சொல்ல முடியாது விரக்ஷம் காரணமா விதை காரணமா மரம் காரணமாக விதை காரணமா என்று சொல்ல முடியாது அதாவது ஒரு கோணத்தில் பார்த்தால் விதை காரணம் மற்றொரு கோணத்தில் பார்த்தால் விதை காரியம் காசுன்னு இது காசுன்னு சொல்ல முடியுமா இஃபெக்ட்ன்னு சொல்ல முடியுமா மரம் வந்து இஃபெக்டு வெதை தான் காசு வெதை காரணம் மரம் காரியம்னா அப்புறம் விதைக்கு எது காரணம் மரம் தான் காரணம் சொல்ல முடியும் அப்போ காரியம்னியே அப்படின்னா காரியம்னு சொன்னியே இப்போ காரணங்கிறியே அப்படின்னா சொல்ல முடியலன்னா அதே மாதிரி இப்போ இந்த படைப்பு காரணமா காரியமா என்று கேட்டால் படைப்புனால் பல காரியங்கள் நடக்கிறது ஆகினாலும் இந்த படைப்பை காரணமென்றோ காரியமென்றோ சொல்ல முடியாது படிக்கிறதுக்காக சில அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த படைப்பு காரணம் என்றும் சொல்ல முடியாது காரியம் என்றும் சொல்ல படைப்பினால் சரி அதான் இப்போ சொன்னோம் இல்லையா ஜென்மா காரணமா ஜென்மா காரியமா எடுத்து ஜென்மான்னா என்ன சிருஷ்டி தானே நம்ம படி உடம்பை வச்சு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் இந்த உடம்படைப்பு சொன்னால் ஆப்ஜெக்டாக பார்க்கக்கூடாது நம்ம உடம்பையும் சேர்த்து பார்க்கணும் படைப்புக்குள்ள ஒரு அம்சம் இந்த உடம்பு மனசெல்லாம் படைப்புக்கு அந்நியமாக இருக்குது இந்த இது இந்த கிரியேஷனுக்கு அந்நியமாக இருக்குது இந்த உடம்பு மனசெல்லாம் எல்லா உடம்பும் மனசும் இந்த படைப்பினுடைய அம்சங்கள் தானே ஆக இதை காரணம் வரையறுத்து சொல்ல முடியாது பிறப்பு காரணமாக கர்மம் காரணமானா ஜென்மா காரணம் கர்மா காரியம்னு சொல்லுவோம் ஜென்மாவுக்கு எது காரணம்னா கர்மா காரணம்னா அப்போ எதை காரணம் எதை காரியம்னு சொல்கிறது காரணக்காரிய நிர்ணயமே பண்ண முடியலையே அதனால தான் சொன்னார் இந்த வம்பே வேண்டானார் கௌட யார் சொன்னால் சிருஷ்டி இருக்குதுன்னு பெரிய பாட்டம் பாம்புது நம்ம சிருஷ்டி இருக்குதுன்னு சொல்லி அந்த சிருஷ்டிக்கு காரணத்தை தேடின்னு இருக்கோம் அவர் சொல்கிறார் சிருஷ்டியே இல்லாத போது சிருஷ்டிக்கு காரணத்தை என்னதுக்கு தேடுறேன்னார் அது பெரிய என்ன சாதாரணமாக எல்லா சாஸ்திரங்களும் ஆரம்பிக்கிற போது கிருஷ்ணரே கீதையில் சொல்றது கூட என்னென்னா பூமி ராபோ நலோஹு கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்காரஜி தி அப்பயமிதம் பிரக்தம் விதி மெ பராம் ஜீவூதா மகாபாஹோயேதம் தாரியத்தை ஜகத்து ஏதோனீ பூத்தி சர்வாணித்ய அஹம் கிருத்ன ஜவவ பிரலய தரத்தரம் நான்கத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயிசமிதம் பிரோதம் சூத்திரே மணிணா இவ இப்படிலாம் கிருஷ்ணர் சொல்கிறார் ஆனால் சாதாரணமாக எந்த புஸ்தெடுத்தாலும் உலகம் காரியம் கடவுள் காரணம் அப்படிதான் படிச்சுன்னு இருக்கோம் அது ஒரு கோணத்தில் ஆனால் இப்போ நம்ம படைப்பையே அனலைஸ் பண்ணுறோம் ஆக மரமும் மகத்தானது இந்த படைப்பும் மகத்தானது மரத்திற்கும் தொடக்கம் முடிவு இல்லை இந்த வாழ்க்கைக்கும் தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை இது ஒரே பிரவாகமாக சென்று கொண்டே இருக்கிறது இந்த மரத்தையும் விளக்கி சொல்லிவிட முடியாது இந்த வாழ்க்கையையும் விளக்கி சொல்ல முடியாது நேற்றுக்கு அதை பற்றி படித்தோம் எல்லாராலையும் இதை இப்படி என்று நிர்ணயம் செய்ய முடியவில்லை ஆளாலும் இந்த படைப்பை பற்றி ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு அத்தனைக்கும் இந்த படைப்பு இடம் கொடுக்கறது சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றதுன்னா இத்தனைக்கும் அது இடம் கொடுக்கறதே தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோட்டியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்திருக்கிறதே அந்த ஒரு பாட்டையே திரும்ப திரும்ப விசாரம் பண்ணலாம் அவ்வளோ விஷயம் இருக்கு ஆ இதை காரணம் என்றோ காரியம் முடியாது மூன்றாவது கருத்து விளக்கி சொல்ல முடியாது அனிர்வச்சனீயத்துவம் அடுத்தது மரத்துக்கு வேறு இருக்கு மூலம் இருக்கு மரத்துக்கு மூலம் இருக்கு இந்த படைப்புக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தான் வேண்டும் அதாவது மரத்துக்கு ஆதாரம் இந்த இடத்துல ஆதாரங்கிற அர்த்தம் எடுத்துக்கிறோம் மரத்துக்கு ஆதாரம் வேர் வேர் கண்ணுக்கு தெரிவதில்லை இந்த வாழ்க்கைக்கு ஆதாரம் மெய்ப்பொருள் பரம்பொருள் பிரம்மம் படைப்புக்கு ஆதாரம் மெய்ப்பொருள் தூய உணர்வு கான்சியஸ்னஸ் நம்ம வேதாந்தன் சொல்லுகிறது அதனால தான் சங்கராச்சாரிய சொல்றார் வேதாந்த நிர்தாரித பரபிரம்ம மூல ஸ்வரூபா அப்படின் சொல்லியிருக்கார் வேதாந்த தத்துவ ஜிக்னாசுபி வேதாந்த நிர்தாரித பரபிரம்ம மூலசாரஹா பரபிரம்ம மூலசாரஹா பரபிரம்மத்தை மூலமாக கொண்டது ஆக மரத்துக்கு ஆதாரம் வேர் மரத்துக்கு ஆதாரமான வேர் நம்ம பார்த்துருக்கோம் பிரித்தா அப்பப்போ படி பார்த்துருக்கோம் அப்பப்போ வேற பிடிங்கி பார்த்துருக்கோம் ஆனால் சாதாரணமாக இப்போ பார்க்குற போது மரந்தான் தெரிகிற தேவத மரத்தோடு வேறு கண்ணுக்கு தெரியல இந்த குரங்கு சொல்லுவாங்களே குரங்கு கதை சொல்லுவாங்களே இந்த குரங்கோ ஏதோ குரங்கோ ஒரு மனுஷனோ வச்சுக்கோ குரங்கு மாதிரி ஒரு மனுஷன் வச்சுங்கோ அதாவது செடிக்கு செடியை வச்சது தண்ணியை ஊற்றின தான் தண்ணியை ஊற்றிட்டு தினம் தினம் அந்த பிடிங்கி பிடிங்கி பார்க்குமா வந்திருக்கான்னு அது எப்படி வரும் அது மாதிரி சில விசேஷமான ஆட்கள்லாம் உண்டு அப்படி பார்த்தா என்ன அது எப்படி வளருவது அப்போ விட்டுவிடணும் உள்ளுக்குள்ளே வளர்கிறத நான் பார்க்கணும் எவ்வளோ தூரம் வேறு வந்திருக்குன்னு அப்போ பிடிங்கி பிடிங்கி வச்சால் என்ன ஆகும் அது வந்து அந்த மூலம் வந்து பிரத்ய அகோச்சரம் இந்திரிய அகோச்சரம் பொறிகளுக்கு புலப்படாதது காரணம் பொறிகளுக்கு புலப்படாது அதனால தான் சங்கராச்சாரியர் ரொம்ப அழகான ஒரு சொல் சொல்லியிருக்கார் கீதையில் பகவத்கீதையில் இங்கே இல்லை பகவத்கீதையில் சொல்கிறார் காலதகா சூக்மத்வாத் இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா காலத்தை காட்டிலும் நுண்ணியதாக இருப்பதால் அப்படின்னார் காலம் வந்து மிக இல்லையா யோசிச்சு பாருங்க காலம் எவ்வளோ சூக்ஷம் அது காலத்த ரொம்ப சூக்ஷமானது இங்கே வந்து விரக்ஷத்துக்கு மூலம் இருக்கு இதுக்கும் மூலம் இருக்கு படைப்புக்கும் மூலம் என்னது ஊர்துவ மூலம் இந்த இந்த ஊர்துவ மூலம் பிரம்ம இதுவும் இந்திரிய அகோச்சரம் இதுவும் மூலம் உடையது இந்த படைப்பிற்கும் மூலம் ஆதாரம் இருக்கிறது விஸ்வாதாரம் ககன சதிருஷம்னா என்ன ம் அங்கே தான் இருக்குது ககன சதிருஷம்னா ஆகாயத்தை போன்றதுன்னு அர்த்தம் விஸ்வாதாரம் ககனசதம்னா விஸ்வாதாரம் ககனசதிருஷம் சாந்தாக்காரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் சாந்தாகாரம் சாந்தாகாரம்னா அமைதியான வடிவம் சத்வப்பிரதான ரூபம்னு அர்த்தம் சாந்தா காரம் சரி பரவாயில்ல புதகசயனம் பாம்பில் படுத்துன்ட்ருக்கார் பத்மநாபம் தொப்புள்ள தாமரை இருக்குது பத்மநாபம் சுரேஷம் தேவர்களுக்கெல்லாம் தலைவர் அப்புறம் அடுத்தது என்னென்னா எங்கேயோ ஒரு இடத்துல படுத்துட்டுருக்கிறது தான் ஆதாரம்னா விஸ்வாதாரம் விஸ்வாதாரம் சரி விஸ்வத்துக்கெல்லாம் இவர் தான் ஆதாரம் அப்படின்னா இந்த சிருஷ்டிக்கே இவர் தான் சரி அடுத்தது என்னென்னா ககன சதிருஷம்னா ஆகாயத்தை போன்றவர்னா எதா உங்களுக்கு புரிகிறதோ யோசிச்சு பண்ணுவோம் இந்த சாந்தாகாரம் புதகசைனம் ஸ்லோகம் இதுவே பெரிய வேதாந்த தத்துவம் அடங்கியிருக்கு சாந்தாகாரம் இது சகுணம் நிற்குணம் ரெண்டும் இருக்குதில்ல சாந்தாகாரம் புதகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிருஷம் அடுத்தது உடனே மேகவர்ணம் மேகவர்ணம்னா என்ன இல்லை அதாவது கரு அதாவது பச்சையும் கருப்பும் கலந்ததுன்னு அர்த்தம் ஆகா மேகத்தை போன்ற நிறம்னு அர்த்தம் நிறம் மாறி மாறி இருக்கும் அது ரொம்ப கருகும்னு இருக்கிற போது ஒரு மாதிரி இருக்கும் கருக்கலாக இருக்கும் அது மேகவர்ணம் அப்புறம் சுப அங்கம் அப்புறம் கேட்கணுமா லக்ஷ்மி காந்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால அவருக்கு மதிப்பே இல்லையா லக்ஷ்மி காந்தனாக இருக்கிறதுனால தான் அவருக்கு நமஸ்காரம் ஜாஸ்தி தாயார் பெருமாளுக்கு மதிப்பே இல்லைன்னா அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இப்படி தான் ஆகையினால போனாலும் இப்படி தான் எல்லா லோக்கமே இப்படி தான் லக்ஷ்மி காந்தம் அதுக்கப்புறம் திரும்ப வர்ணனை இடையில இடையில் எங்கேயா அதை வச்சு விஸ்வாதாரம் கங்கன சதர்ஷம் வச்சு விட்றது வந்து இந்த ச தத்துவம் வச்சு விட்றது சரி இதெல்லாம் எங்கே பார்க்க முடியும்னா நீ யோகியாக மாறி நீ தியானம் பண்ணினியன்னா தெரியும்னா யோகி கருத்து தியான கம்யம் அதனால் இது எப்படி இந்த இவரை போய் எங்கே போய் அடையிறதுண்ணா இதுக்கு எதாது ஸ்பெஷலாக பூஜை பண்ணணுமா இல்லை ஹிமாலயத்தில் இருக்காரா பார்க்கடல் எங்கே இருக்குதுன்னா பார்க்கடலுக்கு போகணுன்னா இந்த உடம்போடு போக முடியாதுன்னா அதுக்கு ஸ்பெஷல் உடம்பு வரணும் ஸ்பெஷல் உடம்பு வரணும்னா என்ன பண்ணணும் நூற்றி எட்டு நூத்தி ஆறு திருப்பதிக்கு நீ போயிட்டு வரணும் போகணும்னா இங்க நீ நூத்தி ஆறு திருப்பதி விசிட் பண்ணணும் அப்ப நீ அங்க போகலாம் ஆனா யாரு விஸ்வாதாரம் ககன சதுசம் விஸ்வாதாரம் வந்து எங்கே இருக்க முடியும் ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து விஸ்வாதாரமா ஒரு லொக்கேட்டட் ஒரு பிளேஸ்ல இருப்பார் அது பாவனையாக சொல்லியிருக்கு நமக்கு எங்கேயா கா அந்த எதுக்கு சொல்கிறேன் சங்கராச்சாரிய சுராஜ் காலத்தஹா சூக்மத்வாத் அதுதான் அந்த பதம் ரொம்ப முக்கியம் காலத்தை காட்டிலும் நுண்ணியதுன்னா காலம் நின்னாலே என்னென்னு புரியல காலம்பெற வருது மத்தியானம் வருது சாயங்காலம் வருதுன்னா காலம் எப்பொழுது தோன்றியது காலம் எப்பொழுது தோன்றியது கேள்வி சரியா காலம் எப்பொழுது தோன்றியது காலம் எப்பொழுது முடியும் யார் காலம் காலம் எப்பொழுது முடியும் யார் காலத்தை சொல்றேன் காலம் எப்பொழுது தோன்றியது காலம் எப்பொழுது முடியும்னா அதுதான் காலத்தம் எப்படி விளங்குறது இல்லையோ அதை காட்டில் நுண்ணியானமானது ஆனால் ரொம்ப சுலபங்கிறோம் இன்னொரு கோணத்தில் அது அறிபவனுடைய ஸ்வரூபமாக என்ன மனசுக்கு எல்லாத்தையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அந்த சம்ஸ்காரமே இருக்கிறதுனால விடமாட்டேங்கிறது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னா நீ எப்படி இருக்கும்னு நினச்சாலும் அப்படி இல்லை அவ்வளோதான் அது வந்து அதுக்கெல்லாம் நீ எதுவும் நினைக்காமல் விட்டுடுவத ஆனால் இருக்கு இருக்கிறதான்னு பார்க்குறவனாக அது இருக்கிறது அப்படி ஒரு பொருள் இருக்கிறதா என்று அறிபவனாக இருக்கிறான் அல்லவா ஒருவன் அவனாக அது இருக்கிறது அப்படி சொல்லி தான் சொல்ல முடியும் அது எப்படி இருக்கிறது அப்படின்னா அது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஆக இதுவும் மகத்தானது அதுவும் மகத்தானது இதற்கும் ஆரம்ப முடிவு இல்லை அதற்கும் மரத்தை சொல்லின்றிருக்கேன் இதுக்கு நான் இங்கே பார்க்காதீங்க மரமும் பெரிதாக இருக்கிறது இந்த வாழ்க்கையும் பெரிதாக இருக்கிறது ஆக இந்த மரமும் தொடக்கம் முடிவற்றதாக இருக்கிறது இந்த வாழ்க்கையும் தொடக்கம் முடிவற்றதாக இருக்கிறது தொடக்கம் முடிவு அதன் மீது தோற்றுவிக்கப்படுகிறது ஆனால் தொடக்கம் முடிவு உண்மையில் இல்லை முடிவு தொடக்கமாகிறது தொடக்கம் முடிவாகிறது தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் இது காரணமா காரியமா என்று சொல்ல முடியாது அதுவும் அதே போல இதையும் விளக்கி சொல்லிவிட முடியாது இதையும் விளக்கி சொல்ல முடியாது நரூபமசேக தத்தோப்ப லபியத்தே அதனால் இதை அந் நிர்வச்சனம் பண்ண முடியாது நிர்வச்சனம் பண்ண முடியாதுன்னு மணிக்கணக்காக பண்ணிட்டு போய்ட்டுருக்கலாம் விளக்கி சொல்ல முடியாதுன்னு சொல்லி விளக்கிக்கிட்டே இருக்கலாம் இதனால் விளக்க முடியாது புரியறது இல்லையா அப்படின்னா ரெண்டும் புரியலேன்னுட்டான் விளக்கி சொல்ல முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறதும் விளங்கிக்கவும் முடியல விளக்கி சொல்ல முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறதும் விளங்கலை ஆகையினால எல்லாமே பொருள் விளங்கா உருண்ட கிளாஸ் பொருள் விளங்கா உருண்டை கிளாஸ்னால் என்னத்தையோ பண்ணி என்னத்தையும் மிக்ஸ் பண்ணாங்க அதுக்கு அந்த காலத்தில் அப்படி ஒரு பேர் ஏதோ ஏதோ தஞ்சாவூர் பாட்டி பண்ணாலோ என்ன தெரியல அதனால் வந்து என்ன தெல்லாமல் கண்டை கண்டதெல்லாம் போட்டு கடலை மாவை போட்டு அதை போட்டு இதை போட்டு என பண்ணாங்க இப்போ அதனால இது எப்போ பொருள் வளங்கா உருண்டை எப்படி பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரியும் போ ஆனால் அது ஏதோ ரெசிபி பண்ணுற போது தார்மாரமாக எனத்தையோ போட்டிருக்காள் போட்ட உடனே அதுக்கு ஏ பண்ணோன்னா இதுக்கு என்ன பேருண்ணா ஒன்றும் தெரியல தெரியலேன்னு அதுக்கு பேர் வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி பொருள் விலங்கா உருண்டை அப்படின்னா அதுக்கு பேர் அப்படி ஒன்று உண்டு ஒரு பட்சணம் அதுக்கு பேர் அதுக்கு பேர் பொருள் விளங்கா உருண்டை உலகமே பொருள் விளங்கா உருண்டைதான்ண்ணா இதில் என்ன இது மாத்திரம் பொருள் விளங்கா உருண்டை வாழ்க்கையே பொருள் விளங்கா உருண்டைதான்ண்ணா ஆக மரத்தை பற்றியும் விளக்கி சொல்லிட முடியாது இதை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் விளக்கி சொல்லிவிட முடியாது ஓ அந்த அனந்தப்பூரில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோயிலில் எழுபதுக்கும் மேற்பட்ட தூண்கள் இருக்குது எல்லா தூணுக்கும் அடியில் நம்ம துணியை இப்படி விட்டால் எடுத்துவிடலாம் அது எப்படி கட்டியிருக்கான்னு இன்றைக்கி வரைக்கும் எந்த இன்ஜினியராலையும் கண்டுபிடிக்க முடியல அது மாற்றம் இல்லை தஞ்சாவூர் கோயிலை கண்டுபிடிக்க முடியல தஞ்சாவூர் கோயிலுக்கு பதினாறு அடிக்கு மேலே அஸ்திவாரத்தை காணவே இல்லை தோண்டி பார்த்தாச்சு எல்லா பக்கமும் அவ்வளோ பெரிய விமானம் பிரம்மாண்டமான எண்பது டன் எடை உள்ள கல்லு வச்சுருக்கு இது எப்படி இந்த ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணான்னு ரெண்டரை வருஷம் ரிசர்ச் பண்ணிட்டு தெரியலேன்னா அதுக்கா வந்து பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இது என்னன்னே புரியல இந்த இன்ஜினியரிங் மார்வலஸ் தெரியவில்லை அதான் கன்க்ளூஷன் அதே மாதிரி எழுபது பில்லர் இருக்குது எல்லா பில்லருக்கும் அடியில் துணியை எப்படி விட்டால் எடுத்தால் வந்தது கீழே அடியில் பூமியோடு ஒட்டவே இல்லை ஆனால் பில்லர் இருக்குது என்ன சொல்கிறதுண்ணா நமஸ்காரம் கடவுளுக்கு வேறு என்ன பண்ண முடியும் அந்த சில்பிக்கு நமஸ்காரம் எல்லாம் பார்த்தா நம்ம ஆவடியார் கோவில் எல்லாம் போய் பார்த்தா எப்படி தான் பண்ணான்னு தெரியல ஒரு குதிரை மாதிரி இன்னொரு குதிரை இல்லை ஒரு ஒரு குதிரையோடய லட்சணங்களும் வேறு வேறையாக இருக்குது இந்த சின்னதாக சில இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இங்கே திருப்பணிக்கு அதுக்கு சில ஸ்லோகத்தை பார்த்தா அந்த ஸ்லோகமே வந்து அவ்வளோ அத்தமாக இருக்குது ஒரு ஒரு சின்ன சின்ன ஸ்லோகமும் அது தியான ஸ்லோகங்கள் அதை பார்த்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கு சிலதெல்லாம் அப்படி பார்க்குற போது அதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் பிரமிப்பாக இருக்குது நம்ம கடைசியில் பண்ணுற வேலையை விட்டுவிட்டு அதை பிரமிச்சின்னு உட்காந்துட்டு இருக்கோம் ஆச்சரியந்தான் இப்போ இது முடியாது அதுக்கும் ஆதாரம் இருக்குது இதுக்கும் ஆதாரம் இருக்குது விஸ்வாதாரத்துக்கு வந்தேன் அதில் இருந்தால் இப்படிலாம் கொஞ்சம் ரவுண்ட் அடித்தேன் அதில் விஸ்வாதாரம் அது மாதிரி இதுக்கும் அதுவும் வந்து இந்திரிய அகோச்சரம் வெறும் பிரத்யக்ஷத்துக்கு புலப்படாது இதுவும் இந்திரியங்களுக்கு புலப்படாது இந்த படைப்புக்கு ஆதாரமும் பொறிகளுக்கு புலப்படாதது இந்திரியங்களுக்கு புலப்படாதது அப்படின்னு நடிச்சோம் அப்புறம் அதற்கும் நிறைய கிளைகள் இருக்குது இந்த வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட க்ரெடேஷன் இருக்குது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு பல்வேறு விதமான நிலைகளில் நம்ம இருக்கோம் சாதாரண நிலையிலேருந்து மேல்நிலைக்கு போகிறோம் மேல்நிலையில் இருக்கிறவன் கீழ்நிலைக்கு வரான் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அது மாதிரி இந்த படைப்புலையும் ஏழு லோகங்கள்னு சொல்கிறார்கள் எத்தனையோ உலகங்கள் ஆக இதற்கும் கிளைகள் இருக்கின்றன மரங்களுக்கும் கிளைகள் உண்டு இந்த படைப்பிலும் பல்வேறு நிலைகள் உண்டு பல்வேறு உலகங்கள் உண்டு அதனால் இதுக்கு வந்து கிளைகள் ஒப்பிடப்படுகிறது அது ஒன்று அப்புறம் அடுத்தது அதுலேயும் பழம் இருக்குது இதுலேயும் பழம் இருக்குது சில பழங்கள் இனிப்பாக இருக்கின்றன சில பழங்கள் அரச மரத்தில் பழம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் சில பேருக்கு ஆனால் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் மூளைக்கு மூளை அரச மரம் முளைக்கிறது எப்படி காரணம் என்னென்னா பழங்கள் பறவைகள்லாம் சாப்பிட்டு எச்சமிட்டு அதனுடைய மரத்துலேருந்தே வந்து எப்படி அப்போ பழம் இல்லாம அங்கே வருது அப்போ அதில் சின்ன சின்னதாக இருக்குது ஆலமரத்தில் இருக்குது அரச இருக்கிறது அதனால தான் அதை சாப்பிட்டு அங்கங்கே மரங்கள்லாம் முளைக்கிறது அதனால் அதுலேயும் இருக்குது அதுலேயும் வந்து இனிப்பான பழங்கள் உண்டு அது கொஞ்சம் பழங்கள் ஒரே மரத்தில் இனிப்பான பழங்களும் உண்டு இனிப்பு இல்லாத பழங்களும் உண்டு ரெண்டு இருக்கும் அப்படிலாம் இருக்கும் ஒரே இதில் இருக்கும் பலனை கொடுக்கும் தன்மை இந்த படைப்பும் இன்பத் துன்பம் என்கின்ற பலனை உயிர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது இன்ப பலன் துன்ப பலன் இன்பம் துன்பம் நிறைந்தது அது மாத்திரம் இல்லை ஒரே இது ஒரு பக்கம் பார்த்தா ஒரே கும்மாளை அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரே சோக கீதம் சுவாமி கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆறுது பொண்ணும் மாப்பிள்ளையும் போனாங்க மாப்பிள்ளை வழியிலேயே செத்து போயிட்டார் அப்படிங்கிறாங்க கல்யாணத்தில் ஒரே குஷி ஒரே ஆட்டம் பாட்டமெல்லாம் பண்ணினாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா சத்தம் அழுகச்சத்தமாக மாறிடுச்சு குஷி சந்தோஷமாக இருந்த சத்தம் ஒப்பாரியாக மாறிடுச்சு எப்படி இந்த மரத்தில் இப்படித்தான் அது என்னெல்லாம் பேசுகிறதோ யாருக்கு தெரியும் காலம்பரை போடுற சத்தத்துக்கும் சாயங்காலம் போடுற சத்தத்துக்கும் என்ன வித்தியாசமோ தெரியாது அதில் என்னெல்லாம் விதவிதமாக சத்தம் போடுது ஏன் ரூமுக்கிட்ட ஒரு மரத்தில் வந்து பார்த்தா ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு பெரிய சண்டையே நடக்கும் பிரம்மாண்டமாக சண்டை போடும் ஒரு மூணு நாலு பறவை எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சோம் நம்ம வந்து ரொம்ப நேரம் கழிச்சோம் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அது என்னமோ யோ எங்கே சத்தம் வருதுன்னு யோசிக்கும் யோசிச்சுட்டு பேசாமல் நின்றுடும் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கும் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு இடையில் யாரோ ஒருத்தம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன பண்ணோம்னா அது இப்படி கொஞ்சம் நேரம் இப்படி இப்படி நோ என்ன அப்புறம் பேசாமல் அது சத்தத்தை அடைக்கிடும் இப்படிலாம் நடக்குது அது எப்படி பட்சிகள் இருக்கோ அதே மாதிரி அது மாதிரி அது எதுக்கு சொல்கிறேன் அதுலேயும் பலன் இருக்குது இதுலேயும் பலன் பறவைகளுக்கு அது இருப்பிடமாக இந்த படைப்பாகிய மரமும் நம் உயிர்களாகிய நமக்கு உடலை கொடுத்து நாமும் இந்த படைப்பிலே இருக்கிறோம் உயிர்கள் ஜீவர்கள்னு அர்த்தம் உடம்பு படைப்பு உடம்பில் இருக்கிற உயிர்கள் பறவைகள் அதுலேயும் பறவைகள் இருக்கின்றன பறவைகளுக்கு அது இருப்பிடமாக இருக்கிறது இதுவும் பறவைகளுக்கு ஜீவர்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறது அதுவும் அசைகிறது இதுவும் அசைகிறது அதுவும் காத்தடிச்சா ஆடுறது இதுவும் வாழ்க்கையில் நம்ம பிராரத்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி ஆடுகிறது சலனவத்வங்கிறாங்க அதுவும் அசையும் தன்மை உடையது இதுவும் வினை பயன்களால் நம்முடைய பிராரத்த கர்மங்களால் நடவினைனா நடக்கிற வினைகளால் இதுவும் அப்பப்போ ஆட்டங்கான்றது நான் வாழ்க்கை அதுக்கும் ஆட்டம் அதுவும் பேசாமல் இருக்குது சில சமயம் இங்கேயும் அமைதியாக ஸ்மூத்தாக லைஃப் போயின்ட்டுருக்கு ஆக மரத்துக்கு இருக்கிற குணங்கள்னால் வாழ்க்கைக்கும் இருக்கின்றன அது ஒன்று அப்புறம் அதில் இன்னொரு விசேஷம் அதையும் வெட்டலாம் இந்த வாழ்க்கையையும் வெட்டலாம் அதையும் வெட்ட முடியும் வெட்டுறது கஷ்டம்தான் அவ்வளோ பெரிய மரத்தை வெட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் முயற்சி பண்ணினால் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல கிளைகளெல்லாம் வெட்டணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு வச்சிருக்கிற பற்று விஷயங்களெல்லாம் அப்படிப்படி வெட்டிப்படணும் எங்கெங்கெல்லாம் ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சு ஓவர் அட்டாச்மெண்ட் மீடியம் அட்டாச்மெண்ட் கொஞ்சமா வச்சுருக்கிற பற்று நம்ம உடம்பு மேலேயே நம்ம வச்சுருக்கிற அபிமானம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி அப்புறம் என்னதுன்னா அப்புறம் வந்து அகம் பக்தகான்னு மாதிரி நாகம் பக்தகா அகம் பிரம்மாஸ்மி பூர்ணோஷ்மின்னு சொன்னதுக்கப்புறம் புரி புரிஞ்சதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுட்டுருக்கிறதும் தேவையில்லை புரிஞ்சின்றதுனால அப்படின்னு சொல்லி அதையும் அதுதான் ஒரேடியாக வெட்டி எடுக்கிறது முதல்ல மரத்தை கிளைகளை வெட்டி அப்புறம் நடுமரத்தை வெட்டி நடுமரத்தையே மூணாக கூட வெட்ட வேண்டியிருக்கும் மேலே போய் வெட்ட வேண்டியிருக்கும் அப்புறம் வந்து நடுவில் வெட்ட வேண்டியிருக்கும் பெரிய மரமாக இருக்குதுன்னு வச்சுங்குழன் இப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னு வச்சுங்குலேன் நெடுதுயர்ந்த மரங்களாக இருந்தால் என்ன பண்ணுறது அதை வெட்டி எடுக்கணும்னா சாதாரணமாக என்ன அப்புறம் கடைசியில் கீழே தோண்டி எடுக்க வேண்டியிருக்கும் அது உதாரணம் மரமும் வெட்டப்படுவது இந்த வாழ்க்கை இதுக்கு அதுக்கு ஆரம்பமில்லை முடிவில்லேன்னீங்களேன்னா இதுக்கு ஆரம்பம் முடிவில்லை இதுக்கு காரண காரியத்தை விளக்க முடியலேன்னு சொன்னாலும் இதையும் வெட்டிவிட முடியும் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா வெட்டக்கூடியதாக இருக்கிறது சம்சாரமும் அழிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது பெரிதாக இருக்கும் தன்மை தொடக்கம் முடிவற்ற தன்மை விளக்க முடியாத தன்மை ஆதாரம் உடைய தன்மை மரத்திற்கு ஆதாரமுடைய தன்மை இருக்கிறது புலன்களுக்கு புலற்படாத ஆதாரமுடைய தன்மை அப்படி போடணும் பொறிகளுக்கு புலற்படாத இந்திரியங்களுக்கு புலப்படாத தன்மை கிளைகளுடைய தன்மை அப்புறம் பலன்களை உடைய தன்மை பறவைகளுக்கெல்லாம் இருப்பிடம் தரும் தன்மை அப்புறம் அடுத்தது என்னென்னா அசையும் தன்மை வெட்டப்படக்கூடியதாக இருக்கும் தன்மை இத்தனை தன்மையும் மரங்களுக்கு இருப்பது மாதிரி இந்த சம்சார வாழ்க்கைக்கும் இருக்கிறது சம்சாரமானது ஒரு மரத்தோடு ஒப்பிட்டு இவ்வாறு உபதேசிக்கப்படுகிறது அப்படி புரிஞ்சுக்கணும் ஆக ஊர்த மூலம் அவாக்சாகம் ஊர்தம்னா சாதாரணமாக அர்த்தம் என்னென்னா மேலேன்னு அர்த்தம் அவாக்குன்னா கீழேனு அர்த்தம் ஆனால் மேலே கீழேங்கிறது ஸ்பேஸ் ஆங்கிளில் இல்லை நம்ம மேலே கீழேன்னா என்ன பண்ணுவோம் இப்படியும் இல்லை இப்படியும் போலே கீழேன்னு சொன்னால் நம்ம மனசில் இருக்கிறதுனா இங்கே தரத்தில் மேலேன்னு அர்த்தம் தர குவாலிட்டேட்டிவ்லிங்கிறாங்க குவாலிட்டேட்டிவ்லி ஹையர் குவாலிட்டேட்டிவ்லி லோயர் தரத்தின் கோணத்தில் இங்கே பேசப்படுகிறது மூலம் காரணம் உயர்ந்தது இறைவன் அர்த்தம் கடவுள் அர்த்தம் ஷாக்கா அஸ் அதாவது அஸ்வத்தம் இந்த சம்சார விரட்சமானது மேலான இறைவனை மூலமாக கொண்டது கீழான வாழ்க்கையை பல்வேறு வேற்றுமை நிறைந்த வாழ்க்கையை எனது கிளைகளாக கொண்டது அத்வைதத்தை மூலமாக கொண்டது துவைத்தத்தை கிளைகளாக கொண்டது இந்த உலக வாழ்க்கை இப்படி சொல்லணும் அத்வைதத்தை மூலமாக கொண்டது துவைத்தத்தை கிளைகளாக கொண்டது ஒற்றுமையை மூலமாக கொண்டது வேற்றுமைகளை கிளைகளாக கொண்டது மூலம்னா வேறு வேறுனே போட்டுக்கலாம் ஒற்றுமையே மேலானது வேற்றுமைகள் கீழானது அப்ப மேலானது துவைத்தம் கீழானது அத்வைத்தம் உயர்ந்தது துவைத்தம் தாழ்ந்தது வேற்றுமை தாழ்ந்தது ஒற்றுமை உயர்ந்தது பேதம் பார்த்து சம்ஸ்கிருத்தில போடுறோம் தமிழில் போடுறோம் மாத்தி போடுறோம் இப்படி இதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ உபனிஷத் சொல்கிறது ததேவ சுக்கரம் அதுதான் தூய்மையானது ததேவ சுக்கரம்னா என்ன அர்த்தம் அதுதான் சுத்தமானது அப்போ என்ன அர்த்தம் இந்த வாழ்க்கை அசுத்தமானது அசுத்தமானதுன்னா துன்பம் நிறைந்தது இந்த உடம்பு மனசெல்லாம் சுத்தமானதா அசுத்தமானதா உணர்வு தூய்மையானது உணரப்படுபவைகள் தூய்மையற்றன தூய்மையற்றன அதோடு ஒப்பிட்ற போது இதில் தூய்மையும் இருக்கும் தூய்மையில் மாசுகளும் ஏற்படும் மாசு நீக்கப்படும் பழையபடியும் தூய்மையாகும் மாசுகள் நீக்கப்பட்டால் மாசுகள் மீண்டும் வராதுங்கிறதுக்கு என்ன உறுதி என்ன கேரண்டி எது போச்சோ அது வராதுங்கிறதுக்கு என்ன உறுதி அதனால்தான் வேதாந்தம் வேண்டியிருக்கு மனசை சுத்தம் பண்ணினதுக்கு பிறகு மனசு அசுத்தமாகாதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி ஏதாவது உறுதி இருக்கா ஏதோ நம்பிக்கை தான் சுவாமி எப்படின்னா பெரும்பாலும் ஆகாது அப்படிதான் அனுபவம் அப்படி நினச்சிட்டுருக்கோம் ஆகையெல்லாம் எவ்வளோ பார்க்குறோம் வாழ்க்கையில் என்னெல்லாமோ விசித்திரங்கள்லாம் நடக்கிறது ஆகையினால ததேவ சுக்கரம் அதுவே தூய்மையானது தத் பிரம்ம முதல்ல அதை போடணும் அது பிரம்மம் அது மெய்ப்பொருள் பரம்பொருள் அது தூய்மையானது அது மாத்திரமில்லை அதுதான் நமக்கு வாழ்க்கையில் உண்மையிலேயே பாதுகாப்பு ததேவ அமிர்த்தம் நமக்கு என்ன என்ன நான் நீங்கிறதே இன்மை தான் பாதுகாப்பு வேற்றுமையற்ற தன்மைதான் நமக்கு உண்மையில் பாதுகாப்பு அத்வைத்த நிஷ்ட தான் நமக்கு செக்யூரிட்டி துவைத்த நிஷ்ட செக்யூரிட்டி கிடையாது அமதம் தமதம் உச்சே அதுதான் அமிர்தம் தர்வே லோக்காக அனைத்து உலகங்களும் அதனை சார்ந்திருக்கின்றன அதுக்கு அந்நியமாக ஒரு பதார்த்தமும் கிடையாது அந்த மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை மத்த பரதரம் நானியத்து கிச்சித் அஸ்தி அந்நியத்து நாஸ்தி ஆக இறைவனுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை இறைவனை தவிர ஒன்றும் இல்லை இறைவனே உலகமாக காட்சி அளிக்கிறார் தங்கமே நகைகளாக காட்சி அளிப்பதைப் போல தண்ணீரே அலைகளாக காட்சி அளிப்பதைப் போல ஆ உலகத்துக்கு அந்நியமாக கடவுள் கிடையாது உலகமே இறைவன் வானாகி பாட்டு தான் வானாகி பாட்டைத்தான் நீங்கள் வச்சுக்கணும் ஆஹா தது நாத்தேதி கஷ்டனை அதுக்கு என்ன பதில் தான் ஏ தத்வை தத்து யமதர்மராஜாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஆத்மாவை பிரம்மம்னு உபதேசம் பண்ணி ஆகணும் ஆகலாம் ஏதோ தனித்தனி ஆத்மா இருக்குதுன்னு நினச்சின்னு இதை பற்றி கவலைப்படாதே சத்தத்துக்கு பிறகு போகிறான் வராம் மறுபடியும் வராம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இதை பற்றி பயப்படாத இந்த இதை அறிவால் தான் வெட்ட முடியும் வேறு எதுனாலையும் வெட்ட முடியாது பிரம்ம ஜானத்தினால தான் இந்த சம்சாரத்தை அறுக்க முடியும் வேறு எதுனாலையும் அறுக்க முடியாது இது உண்மைன்னு எடுத்துகிட்டு அந்த சம்சாரம் உண்மைன்னா முக்தி கிடையவே கிடையாது அதுதான் பெரிய ஆர்கியூமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்கியூமெண்ட் என்னன்னு சம்சாரம் சத்தியம் வாழ்க்கை உண்மை முப்பொருள் உண்மை உண்மை என்று சொன்னால் எது உண்மையோ அது ஒரு நாளும் அழியாது உண்மை எப்படி அழியும் பதி உண்மை பசு உண்மை பாசம் உண்மை என்றால் பாசமும் உண்மை பசுவும் உண்மை என்றால் உண்மையான பசுவும் பாசமும் எப்படி போகும் போகும்னா அது உண்மை இல்லை அவங்க என்ன பசுவும் உண்மை பாசமும் உண்மை ஆனால் அந்த பசுவும் பாசமும் போயிடும் அப்படின்னா போயிடும்னா அது உண்மையாக இருக்க முடியாது லாஜிக்கு தான் உண்மை போகாது போகிறது உண்மையாக இருக்காது புரியுறதா புரிஞ்சா புண்ணியம் எது போகிறது அதுக்கு பேர் சாஸ் அதுக்கு பேர் சத்தியம்னு பேர் எது சத்தியமாக சத்தியம் மாறுமா சத்தியம் மாறும் சத்தியத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ட்ரூத்துன்னு ஒரு அர்த்தம் எக்ஸிஸ்டன்ஸ்னு ஒரு அர்த்தம் சத்துங்கிறதுக்கு ட்ரூத்துன்னா நம்ம பேசுகிறோமே நம்ம பேசுகிறது நடந்து உள்ளதை உள்ளவாரு சொல்கிறதுக்கு பேர் யதார்த்த பாஷணத்துக்கு பேர் சத்தியம் சத்துயிர்கள்சமும் யாண்டும் இருக்கின்றன யாண்டும் இருக்கின்றன எப்படி போகும் அப்பா அப்படின்னு கேட்டோம் ஆனா எப்படியோ போகும் இறைவனுடைய அருளால போயிடும் அது ஒரு ஈவெண்டாக தான் சொல்றாங்க பாசம் போவது ஒரு நிகழ்வு பாசம் போவது ஒரு நிகழ்வு பசு பசுவுக்கு பாசம் போவது ஒரு ஈவெண்ட் ஈவெண்ட் ஒரு நிகழ்வு நடந்தால் இன்னொரு நிகழ்வு நடக்காதுங்கிறதுக்கு லாஜிக் கிடையாது அதனால் என்ன சொல்கிறோன்னா பசுங்கிறது இல்லவே இல்லை பாசமும் இல்லவே இல்லை பசு பாஷம் பதி இதெல்லாம் ஒரு லெவல் அதுக்காக வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் ஏன் வச்சுக்கோங்கோ நம்ம வந்து என்னென்னா அத்வைதம் புரியலன்னா துவைதத்தில் சந்தோஷமாக இருக்கும் அதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சுவாமிஜி எங்களுக்கு அத்வைதமே ரொம்ப நல்லது புரியலைனாலும் ஒன்றும் தோஷம் இல்லை ஆனால் புரிகிறன்னைக்கு புரியட்டும் அது வரைக்கும் பொறுமையாக துவைதத்தை அழகாக ஹேண்டில் பண்ணணும் அதாவது அத்வைதம் புரிஞ்சாலும் நம்ம துவைத்தத்தை விட போகிறதில்லை சொல்லப்போனால் அத்வைதத்தை ரசிக்கிறதுக்காகவே துவைத்தத்தை மெயின்டைன் பண்ணத்தான் போகிறோம் பண்ண நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பண்ணித்தான் ஆகணும் ஆனால் சில பேருக்கு அத்வைத தத்துவமே விளங்க மாட்டேங்கிறதே சுவாமின் சந்தோஷமாக பகவானை கும்பிடு பிரார்த்தனை பண்ணிட்டேரு என்னைக்காக ஒரு நான் நல்லா புரிய வைப்பார் அவரே அது சொல்லியிருக்கார் நான் புரிய வைப்பேன் நீ பக்தி பண்ணின்றரு நான் உனக்கு புரிய வைக்கிறேன்னு தானே சொல்லியிருக்கார் புரிய இன்னைக்கு புரிஞ்சிட்டு போக போகிறது நமக்கு தான் கவலையில் எத்தனையோ ஜென்மாக இருக்கேன் இந்த ஜென்மாவில் புரியலன்னா இன்னொரு ஜென்மாவில் புரிஞ்சுட்டு போகிறது அதுக்கே வருத்தப்படுவானே அத்வைதம் புரியலையே நான் புரியாட்ட போயிட்டு போகிறது புரிஞ்சால் நல்லது புரியலன்னாலும் உனக்கு கஷ்டம் இல்லை அதுக்கு தான் நம்ம சேஃப் சைடு வச்சுருக்கோம் அதனால்தான் அத்வைத்திகளும் விவகாரத்தில் ரொம்ப பரிபூர்ண துவைத்திகளாக விவகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அத்வைத்தம்ங்கிறத அந்தக்கரண ஜானமே தவிர துவைத்த விவகார அனுஷ்டானம் கிடையாது அதனால் சந்தோஷமாக பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கணும் என்றைக்கு அத்வைத்த ஜானம் வர்றதோ அன்னைக்கு தான் முக்தி அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது வர அன்னைக்கி வந்துட்டு போகிறது முக்தி என்றைக்கு வர்றதோ அத்வைத ஜானம் வரதோ வந்துட்டு போவது அன்னைக்கு முக்தி கிடச்சா கிடச்சிட்டு போவது அது வரைக்கும் நம்ம சந்தோஷமாக பண்ணிட்டுருக்கலான்னா தப்பே கிடையாது ஏ தத்வை தத்து உன்னால் கேட்கப்பட்ட ஆத்ம தத்துவம் இந்த பிரம்மமே ஆகும் இந்த பிரம்மந்தான் நீ கேட்ட ஆத்மஸ்வரூபம் ஏ தத்வை என்று யமதர்மராஜா அதை அழுத்தி உரு உறுதியாக சொல்லுகிறார் நம்ம இன்னைக்கு இது திரும்பவும் பார்த்துருக்கோம் இந்த மந்திரத்தை ஆக மரத்துக்கும் இதுக்கும் உள்ள ஒப்புமை தமிழ சொன்னால் ஒப்புமையை பார்த்துருக்கோம் ஆ இந்த மந்திரத்தை பூர்த்தி பண்ணுறேன் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் ஹரி ஓம் ஓம் சகனாவது சகனௌன்து சஹ வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீ தமஸ்துமாவித்விஷாவஹை ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஐயனே எனதுள்ளே நின்று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 ம் ஷா ஹரி ஓம் ஆதிகுநாமி